ராகவா இந்த திருவடித்துகள் சில வினாடியே தேவரனுடைய திருவடியிலே பொருந்தி இருந்தது அப்படி சில வினாடி தங்கிய இந்த திருவடித்துகள் அகலியின் சாபத்தை நீக்குமானால் உன் திருவடி என்ன செய்யாது ஞானத்தினால் உன்னை ஓதின பேர்க்கு எந்த நன்மை உண்டாமோ அறியேன் இப்போது இந்த ூள்கள் சிந்த கல்லுரு மாறி அகலிகையாய் வந்த தேவிராம எம்பெருமானே உன் திருவடியின் புகழை யாராலே அழக்க முடியும் அது இருளகல ஒரு ஜோதி வீசுகின்ற திருவடி அதத்தான் சாரபிரம்மம் சீராம பாதமா என்று வியந்து பாடு திருவடியை நன்றாக அனுபவிக்கின்றார் தியாகம் எல்லாரும் ராகவனுடைய திருவடியை சிந்தித்தால் பாவங்கள் விலகும் அங்கிருந்து மூவரும் புறப்பட்டு போகின்ற வழியிலே ஒரு புது வெள்ளம் நதியிலே பாலம் இல்லை அக்கறைக்கு போக வேண்டும் என்று அக்கறை கருப்பா ஒரு மீனவன் வந்து வணங்கினான் நீ யாரப்பான்னார் வீரப்பான்னார் நாங்கள் அக்கறைக்கு போகணும் நான் ஓடக்காரன் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் எத்தனை பேர் ஏறலாம் அறுபது பேர் ஏறலாம் இப்போ எவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறார்கள் நீங்கள் மூன்று பேர் அப்போ அத்தனை மனுவை நாங்களே தர வேண்டுமா வேண்டாம் உங்கள் கையில் ஒரு சல்லி வாங்க மாட்டேன் உங்கள் ஆசீர்வாதம் இஸ்வாமித் முனிவர் ஏறினார் பகவான் திருவடியை தூக்கினார் பச்சே பச்சே கால வைக்காதே அப்பனானை அந்த மீனவன் இளையபெருமானுக்கு சீற்றம் இவனை ஒரு அடியாக அடிச்சுவிட்டு நான் ஓடமிடலாமான் பகவான் தம்பி லட்சுமணா தனியார் துறையிலே அரசாங்கம் கை வைக்கக்கூடாது நாம் கை வைத்த நிறுவனங்கள் ஒன்றும் முன்னேற்றம் அடையவில்லை அவன் பரம்பரையாக விட்டுங்கிறான் பச்சையாயிருக்கிற என்னை பார்த்து பச்சைனா என்ன குறைந்து விட்டது உள்ளது சொன்னால் உடம்பெருச்சதா அப்பா நான் ஏன் ஏறக்கூடாது அவங்க ஏறிக்கிட்ட நீங்கள் மட்டும் ஏறும் ஏனப்பா நீங்கள் யார் இந்த உலகத்தையெல்லாம் ஆட்சி புரிகின்றாரே தசரதர் ஆமா புதுவரி போட மாட்டார் இருக்கிற வரியை உயர்த்த மாட்டார் அவருக்கு நான்கு புதல்வர்கள் ஆமா ராமச்சந்திரமூர்த்தின்னு ஒரு புதல்வர் பிறந்தாராம் எங்களுக்கெல்லாம் பொண்ணும் காசும் கொடுத்தார்கள் அந்த ராமச்சந்திரன் தான் நான் ஓ பகவானி என்னை மன்னிக்கணும் தேவரீரை காண்பதற்கு ஆயிரம் ஆயிரம் பேர் அரிய வெறிய தவஞ்சுகின்றார்கள் இந்த மீனவனுக்கு உங்கள் திருவடி தரிசனம் கிடைத்தது ஐயனே உன் கால் மட்டும் ஓடத்தில் வைக்காது ஏனப்பா நாங்கிருந்து பார்த்துக்கினேன் தான் ஒரு கருப்பு கல் மேலே கால் வைத்தாய் கல் பெண்ணாகிவிட்டது இந்த ஓடத்தில் இரும்பு மரம் கல் ஆணி பல கால் வைத்தால் ஓடம் பெண்ணாகி விடுமே நான் எப்படி வாழ்வேன் அப்பான அவசரமாக போகணும் அப்படியான நதியில் இறங்கி சுத்தமாக காலை கழுவி விடுங்கள் கல்லை பெண்ணாக்கிற மருந்து தண்ணியில் கரைஞ்சி போ சுவாமி காலரம்ப போனார் ராகவா வசுத்தர் சொல்லலையாக கால் மேலே கால் வச்சு அந்த கால்கள் பணி எனக்கு கொடு நல்லது பெரிய தம்பாளத்திலே எம்பெருமானுடைய பரஞானம் அப்பரஞானம் இரண்டு திருவெடிகளை வைத்து அந்த நதிநீரை முகர்ந்து வந்து கண்ணீரும் தண்ணீரும் ராம ராம ராம ராம ராம ராம ராம ரகுராம ராம ராம் ரகு ராம தெரியும் அன்ன நுனினா வருடர் இந்த நுனினாக்கு அன்னத்தில் வைத்து வருடினால் ராய் என்ற எழுத்து வரும் மனத்தாலே வாக்காலே காயத்தாலே செய்த பாவத்தை ராய் என்ற எழுத்து போக்கடிக்கிறது மீ கீழ் இதழுர பம்ம பிறக்கும் நன்னூர் இரண்டு இதழ்களும் ஒன்றாக சேர்ந்தால் இம் பிறக்கும் ரா என்ற எழுத்து பாவத்தை விளக்குகிறது இம் என்ற எழுத்து வெளியே போன பாவத்தை உள்ள வராமல் தடுத்து நிறுத்துகிறது ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் பாவங்கள்லாம் இது எல்லாரும் சொல்றாங்க மற்றவர்களும் சொல்றாங்க வேறு மதத்தில் உள்ளவங்களும் இந்த ராம் சொன்னாராம் வந்தாராம் இருந்தாராம் போனாராம் எல்லார் வாயிலும் ராம் வருது அந்த ராமநாமத்தை சொல்லி அழுது தொழுது பாத பூஜை பண்ணான் சாமி கல்லை பெண்ணாக்குற மருந்தெல்லாம் தண்ணீரை இறங்கி விட்டது கீழே விட்டா கீழே கிற கல்லெல்லாம் பெண்ணா போகும் இங்கே உள்ள ஒரு கல் இருக்குது நெஞ்சக்கன கல் நெகுந்தூரு தஞ்சத்தருள்ண்முக நிக்கியது நெஞ்சக்கண கல் நெருந்து தஞ்சத்தருள் சண்முக நிக்கியது செஞ்சல் புனைமாலை சிறந்திடலே செஞ்சல் புனைமாலை பஞ்சக்கர ஆணைவதம் பணிவம் இந்த நெஞ்சமாகிய கல் பெண்ணாக வேண்டும் என்று பாத தீர்த்தத்தை பருகினான் மிகுதிய தலைய ஊற்றி தாகரார் ஓடத்தில் ஏறி அந்த ஓட பாடலை பாடிக்கொண்டு அக்கறைக்கு போனான் சுவாமி கனையாடி மோதிரம் கொடுத்த சுவாமி தொழிலாளியுடைய தொழிலாளி நாம் வாங்கக்கூடாது நீயும் ஓடக்காரன் நானும் ஓடக்காரன் இந்த நதிக்கு இக்கறைக்கு அக்கறைக்கு நான் ஓடம்படுகின்றேன் நீ பிறவி பெருங்கடலை தாண்ட வைக்கின்ற பெரிய ஓடக்காரன் நீ யாது நிலையத்தலையும் டலை ஏற விடு நற்கரு காரணம் சுவர்க்கலோக நீ காமன் இப்ப நான் இனாமா விட்டாதான் அந்த பிறவி பெருங்கடலை நீ எனக்கு இனாமாக விடுவாய் வாழ்வே என்று வாழ்த்தி புறப்பட்டார் அந்த கொடிமரத்திலே கொடிகள் அசைகின்றன மைய மலரின் நீங்கியான் செய்வத்தால் வந்து செய்யவள் உரைந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடி நகர் காம லட்சங்கள் ஐயானை ஒல்லைவா வென்று அழைப்பது போன்றது அம்மா ராகவா ஜானகி தேவரீருக்கு வருக வருக வருக என்று கைகாற்றி அழைப்பது போல இருக்கிறது அந்த கொடிகள் மிதுரை நகருக்குள்ளே செல்லுகின்றார் அரசவி அங்கு உள்ள ராஜஸ்ரீகள் எம்பெருமான அழகை பார்த்து உள்ளம் உருகி ஆ தெனக சக்கரவர்த்திக்கு அறிவே கிடையாது அறுபதனாயிரம் பேர் தூக்க வேண்டிய வில்ல வில்ல உழைச்சால்தான் பெண் தருவேன் என்கிறாரே யார் வில்ல உழைக்கப் போகிறாரு பாழா போனவில் நடுவில் ஒடியாதா பத்தினி பெண்களும் சாபம் போடும் வீதியிலே ஒரு சலசலப்பு கன்னி மாடத்திலிருந்து அம்பிகை பலகணை தெரிந்து பார்க்கின்றாள் எண்ணாறு நலத்தீனாள் எண்ண முடியாத நலங்களை கல்லும் புல்லும் கண்டுருக பெண் கனி நின்றாள் பெண்கனி கனி எம்பெருமான் நேரே பார்க்கிற அண்ணாலும் நோக்கி நான் அவளும் நோக்கினான் ஒன்றை ஒன்று உண்ணாவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றீடு பெரும்பாலுமா ஆடவர்கள் தான் பிழை செய்வார்கள் அதனால அண்ணாலும் நோக்கி நான் அவளும் நோக்கி நான் அப்படி பார்க்கலாமான்னு ஒருத்தன் கேள்வி கேப்பான் மறுங்கிலா நங்கையும் பெண்களுக்கு இடுப்பு கிடையாது மறுங்கிலான் அங்கையும் ஒரு பெண்ணை உற்று பார்த்தார் பகவான் மேலே இதுவரைக்கும் குற்றம் கிடையாது ஒருங்கிய இரண்டு உடற்கி உயிர் ஒன்று பள்ளியுள் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டும் எம்பெருமான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் கம்ப நாட்டாழ்வார் கருங்கடல் உயர்ந்த ஜாதி மரகதத்தை அவர் பச்சை மா மலை போல் மேனி அந்த மரகல மலையாயிருக்கு எம்பெருமான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற போது அந்த பச்சை ஒளிபட்டு அந்த கடல் கருங்கடல் பள்ளி படுக்கை கதவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டும் கருங்காடல் பள்ளியுள் கதவி நீங்கி போய் நீங்கி பிரிந்தால் என்றாலே போதும் போயின்னு ஒரு வார்த்தை போட்டார் காய்கறி வாங்கிறவங்க கொசுரு வாங்குவாங்க அஞ்சு லட்சத்துக்கு வைரம் வாங்குறவங்க கொசுரு கேட்க மாட்டார் கம்ப ஒரு வார்த்தை போயின்னு போட்டார் என்ன காரணம் சிற்றொல் செய்வது மண்ணு இரட்சிப்பது தண்ணீர் சம்மாரம் பண்ணுறது நெருப்பு சிற்றில் செய்கிற பிரம்மா மண்ணிலே வருகிற தாமரையில் வாழ்கிறார் இரட்சகஞ்செய்கின்ற பெருமாள் தண்ணீரிலே படுத்திருக்கிறார் சம்மாரம் பண்ணுகிற உருத்திரன் மயானத்தில் இருக்கிறார் நெருப்பு வை ஒரு இராவணன் இவரிடத்தில் குற்றம் செய்யுமாறு சீதை சிற்றிக்கணும் ராமர் சம்மாரம் பண்ணும் துயின்ற இரட்சகனும் இரட்சிகும் இப்படி ராவண சம்மாரம் செய்யும் பொருட்டு சுற்றி செய்வது நிலம் லட்சுமி நிலத்திலே இருந்து வருகிறார் ஜனகர் கொழுவில் இருந்து அங்க ராமச்சந்திரமூர்த்தி கதை போற்று முனைவர் செய்த யாக அக்னியிலே இருந்து வந்தார் நீதியிலே படுத்திருந்த நாராயணர் நெருப்புக்கு போனார் நீதியிலே இருந்த லட்சுமி நிலத்துக்கு போனால் நீரிலே இருந்து நிலத்துக்கு நெருப்புக்கும் போய் பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டும் ராமர் பார்க்கிற ஆரோ இவர் பேரோ அறியிலேரு கன்னி மாடன் தண்ணில் முன்னே நின்று ye varyaru i varyaru enna peru arigile nee கார்னா மேகம் உயர்ந்த மாட மாளிகை காரூலாவும் சீருளாவு மீதி கன்னி மாடன் தன்னில் முன்னே நின்றவர் யாரோ இரு மாரிப்புக்கு இதயம் கெய்தினார் சீதாதேவியின் திருவுள்ளத்திலே ராமர் குடிபுகுந்தார் ராமச்சந்திரமூர்த்தியின் திருவுள்ளத்திலே சீதாதேவி குடிபு இருவரும் மாரிப்புக்கு இதயம் எழுதினார் தெரு வளைந்து ராமர் மறைந்து விட்டார் திராட்சியாருக்கு பெருவருத்தம் அந்த துறவி ஒருத்தர் போறாரே மெல்ல போகக்கூடாதா இன்னும் கொஞ்ச நேரம் அவரை பார்த்து இருக்கலாமே அந்த இளைஞர் அறுபதனாயிரம் பேர் எடுக்க வேண்டிய சிவதனுசை வளைப்பாரா வளைத்தால் தானே எனக்கு கணவனாக வர முடியும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற தேவர்களே முனிவர்களே சித்தர்களே அதோ ராஜவீதி வழியாகச் சென்றேன் அந்த நீலமேனி பெருமான் அறுபதனாயிரம் பேர் எடுக்க வேண்டிய சிவதனுசி எடுத்து பூமாலை போல் வளையுமாறு தேவர்கள் எனக்கு அனுகூலம் தேவர்களே உங்களுக்காக நான் பதினாலு ஆண்டு வனவாசம் வர்றேன்னு பிரார்த்தனை செய்யும் இரவெல்லாம் சீதைக்கு விறகதாகும் அங்கே சதானந்தர் வரவேற்று விருந்தினர் மாளிகையை தங்க வைத்தார் ரொம்ப நேர ராமருக்கு தூக்கம் இல்லையா ஏன் அந்த ஜன்னல் வழியாக ஒரு பெண்ணை கண்டு மனமே நீ காதலித்தாயே அவள் இன்னொருவன் மனைவியாயிருந்தால் பரதார கவனம் செய்த பாமம் உனக்கு வருமே பரதார கவனத்தை கண்டிக்கத்தானே நீ கோதண்டத்தை எடுத்தது என்று சிந்தனை புயலிலே சிக்கி என்ன முடிவுக்கு வந்தார் இதுவரைக்கும் என் மனம் தவறு செய்ததில்லை ஆகும் நல்வழி அல்வழி என் மனம் ஏகுமோ காரணம் பாகு போல் பைந்தொடி கன்னியே ஆகும் இதற்கு அய்யுறவு இல்லை கன்னியாயிருந்தாலுடே என் மனம் அவளை நாடாது அடுத்த நாள் காலையில் எழுந்து ஸ்நானாதி கர்மங்களை செய்து கொண்டு அந்த சத்திரையாக நடக்கிற இடம் ஆயிரம் ஆயிரம் வேத வித்துக்கள் வேத மந்திரம் செல்லை மன்னாதி மன்னர்கள் விஸ்வாமித்ர முனிவரை தேவே வருக சிவஞான தெளிவே வருக மெஞ்ஞானப்பாவே வருக அருள் கனிந்த பழமே வருக வருகே வருக வருக என்று வரவேற்று பாத பூஜை பண்ணி ஆசனம் கொடுத்தார் வலப்புறத்திலே ராமர் இளப்புறத்திலே இளைய பெருமாள் இருந்த கூல குமார் தாமை ஒரு கூட்டத்திலே பிள்ளைகள் எப்படி இருக்கணுமோ அந்த முறைப்படி இருக்கிறார்களான் இருந்த கூல குமர் இரு கண்ணின் ஜ இரண்டுே பார்த்தார்கள் அது என்ன இரண்டு கண்ணு ஒன்று ஊனக்கண்ணு ஒன்று ஞானக்கண் எல்லாரும் தசரதராஜகுமார் என்று ஊனக்கண்ணாலே மட்டும் பார்த்தார்கள் இவர் தான் பரவாசு இந்த வடிவத்திலே வந்திருக்கிறார்கள் இரு கண்ணின் முகத்தி அழகு பருக நோக்கி அருந்தவனை அடி வணங்கி தபசு பண்ணவர் ராகவனை தனக்கு சீடனாக வருவதற்கு அருந்தை ராகவனுடைய அழகை அவர் அருந்துகிறாரா அருந்து அவனை அடிவணங்கி யாரை உரை தேடி அடிகள் என்றான் சுவாமி இந்த குழந்தைகள் யார் எனகரே விருந்தினார்கள்ருந்தினர்னா புதியவர்கள் வேள்வி காணியார் தாங்கள் செய்கின்ற யாகத்தை காண வந்தார் தட்சணைக்கு இல்லை வில்லும் காண்பா நீ வைத்தீர்கள் வில்லையும் காண்பார்கள் பேருந்தக்தயரதன் புதல்வரேன அவர் பேசலுற்றான் குலமுறை கலத்து பெரிய வில்லு இந்த வில்லை விழைத்தால் சீதை மாலை இடுவாள் என்றார் ஜனகர் அநேகம் பேர் அசைது ஒரு எழுந்து போய் நுனியும் அடியும் பார்த்தா ஆனும் அந்த உட்கார்ந்தான் ஐயா எங்கே போனேன் தூக்க போல பார்க்க போனேன் இன்னத்தும் போய் கையை விட்டான் எட்ட தடவை என்ன சொன்னாச்சு நான் வளைக்க போல அளக்கப் போனேன் ஒத்திரம் அசையில்லை சார் நீங்கள் போகலையா சீதை எனக்கு தங்கச்சி முறைன் ஐயா நீங்க என்ன எனக்கு நாலு நாளா டிங்கி ஜோரம் நீங்க போகலாமா மூணு நாளா வெளியே போகுது யாரு போவார்கள் ராமச்சந்திரமூர்த்தி வில்லை குருநாதரை பார்க்கிறார் உத்தரவு கொடுத்தா ஒரு வினாடியில் வளைத்து விடல அவர் அவரு கடைக்க பார்க்கிறார் இந்த வில்லு பழைய வில்லு உன் ஆற்றலுக்கு ஏற்றதுண்டு பின்னே பரசுராமர் தரப்போகின்றார் பிரச்சண்ட கோதண்டம் ராகவா இந்த வில்லை வளைத்து விடாதே ஒடித்து விடு என்று கடைக்கண்ணால பார்த்தார் வல்லாலும் அம்மாதத்தோ நினைந்த எல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சீலையை நோச்சினான் அவர் என்ன நினைத்தாரோ அதை உணர்ந்து கொண்டாராம் திருவையாரில் இருந்த பரம ஞானியாகிய தியாக பிரம்மம் மிதராபுரிய டெலிவிஷன்ல பார்க்கிறார் டிவியில ராகவா நீ அசைந்து அசைந்து போகிற பொழுது அந்த முன் சுற்றி மயில் எப்படி எப்படி அசைந்து இருக்கும் அதைக் கண்டு அந்த ராஜரிஷ் எவ்வாறு அழுந்தாரோ அலகிமுற்று பொங்கேனும் அல கல்லா ட ஐயனே அந்த சிவதனுசை எடுத்து பிடித்து ஈர்க்கின்ற பொழுது அந்த முன் சுற்று மேல் அதிகமாக அசைந்திருக்குமே முனி கணு சைகி அலகி ஆறான பகவானுடைய அந்த வில்வழைப்பை ஈடுபடுகின்றார் தியாகம் வில் ஒடிந்த பதினாலு உலகங்களும் காட்டன தசரதருக்கு செய்தி அனுப்பினார் அயோத்தியில யார் இருப்பார் அத்தனை பேரும் புறப்பட்டார் வழியில் எத்தனை எத்தனையோ அற்புதங்கள் மிதியிலே வந்த நுழைகிற போது அப்பாவை போய் விழுந்து வணங்கினார் கட்டி தழுவிய தசரதன் மகனை தேரிலே ஏற்றுக் கொண்டு புறப்பட்டார் சொல்றார் தோல் கண்டார் தோளே கண்டார் தோளை ஏன் இந்த தோல் தாடகை சம்மாரம் என்ன தோல் தோல் கண்டார் தோளே கண்டார் இந்த திருவடிதானே அகலியின் சாபத்தை நீக்கியே ஒடித்ததென்று தடக்கை கண்டாரும் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கண்ட சமய தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் கம்பரு சமயம் கடந்த ஒரு ஞானி தங்கள் தங்கள் சமயமே உயர்வென்று சொல்லுவார்கள் ஆனா எல்லாம் ஒரே முடிவை தெரிவிக்கிறது கருப்பு மாடு சிவப்பு மாடு ஆனா பால் ஒரு நிறம் கருப்பு மாட்டில் கருப்பு பால கருகு சமயங்கள் பலவாக இருந்தாலும் முடிந்த முடிவு ஒன்றுதான் ஒருவரு வடை பாயசம் சாப்பிடுவார் ஒருத்தர் பூரி உருளகங்கள் சாப்பிடுவார் ஒருத்தர் வெண்பங்கள் சாப்பிடுவார் பசி அடங்குவது ஒன்றுதானே திருப்தி ஒன்றுதானே ஊழ்கண்ட சமயத்தன்னார் உருகு கண்ட அறை ஒத்தார் ஜனகருக்கு அளவற்ற மகிழ்ச்சி தெய்வமே எனக்கு மருமகனாக வருகிற சீதை அடைந்த மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை ராமச்சந்திரமூர்த்தி வில்லை வளைத்தார் என்றவுடனே பிராற்றியாருக்கு உடம்பு பூரிக்கின்றதாம் அருகிலேயிருந்து தொண்டு செய்கின்ற தோழி பெண்கள் சீதைக்கு இடுப்பு இல்லே இல்லே இல்லைன்னு சொன்னாங்களாம் அந்த உடம்பு கொஞ்சம் பூரித்தவுடனே இத்தனை காலமாக இடுப்பு இல்லைன்னு சொன்னனே இருக்குது இல்லையே நுசுப்பு என்பார் உண்டு உண்டு என்னவும் மெல்லியல் முலைகளும் அன்று இரவெல்லாம் விழா கோலம் எங்க பார்த்தாலும் இன்னிசை அரங்கு பரதநாட்டியங்கள் வேதஸ்வரங்கள் கீதநாதங்கள் மிதுலாபுரி இந்திரலோகம் போதே இப்போது மிதிலாபுரி நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் மத்தியிலே அந்த பார்டர்ல இருக்கு ஜெனக்பூர் என்று வழங்குகிறது அப்படி இரவெல்லாம் கொண்டாட்டங்கள் சீதைக்கும் ராமருக்கும் மனக்கோலம் புனைந்து மணவரியிலே கொண்டு வந்து அமர்த்தினார் யோகமும் போகமும் போதை ராமச்சந்திரமூர்த்தி நீலமேக சியாமழர் சீதாதேவி ஆயிரம் ஆற்று தங்க விக சதானந்தர் தான் புரோஹிதர் வசுட்டாதி முனிவரெல்லாம் நிரம்ப எழுந்துள்ளிருக்கின்றார் விநாயகர் பூஜை பண்ணி நவகிரக சாந்தி பண்ணி பிராட்டி யாருக்கு சுவாமியை இன்னொரு முறை பார்க்கணும்னு விருப்பம் மணவரை எப்படி திரும்பி பார்ப்பது அந்த வளையில திருப்பறாமல் கண்ணாலே பார்த்தா கை வாளை திருத்து கடைக்க நோக்கின அந்த கை வளையை திருப்புகிற மாதிரி கடைக்கண்ணாலே பார்த்தாலும் உள்ளம் உவந்தாள் எல்லாரும் பகவானை வாழ்த்துகின்றார்கள் வணங்குகிறார்கள் திராட்சியார் கையை பிடித்து ராமவீரான் கையில் வைத்து தாரை வார்க்கின்றார் ஜனகன்பீ தேத்தம் என்ற வேத மந்திரம் செஞ்சி பாணி கிரகணம் பஞ்சாங்கத்தில் ரெண்டு கிரகணம் போடுவார்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஒன்றரை நேரத்தில் விட்டுவிடும் பாணிகிரணம் தொட்டா விடாது மடத்துக்கு கூட போகும் படத்துக்கு போனாலும் கூட உயிரோடு ஒன்றிய அன்பு திருமாங்கலத்தை எடுத்து கொடுத்தாரு திருமாங்கலத்துக்கு தாலின்னு பேர் பழங்காலத்திலே நகைகள் செய்ய தெரியாது ஒழுக்கம் உண்டு அந்த ஒழுக்கம் நிறைந்த காலத்திலே தாளம்னா பனை பனை போலையிலே மஞ்சள் தடவி பிள்ளையார் சுழி போட்டு இன்னாரை இன்ன பெண் மணந்து கொண்டாள் என்று சுருற்றி அதை மஞ்சள் கயிற்றிலே கோத்து கழுத்தில் அணிவார்கள் தாள ஓலையினால் அணிந்ததினாலே தாலி உரைக்கப்படாத அரிசியிலே முளை இருக்கு சதம்னா குத்துவது அச்சதைனா குத்தப்படாத அரிசி அதை மஞ்சள் தடவி மணமக்கள் தலையிலே தூவுவதனால ஜீவகளை உண்டாகும் அச்சதை தூவி திருமாங்கல் நிதாரணம் செய்தார்கள் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் ஜனகர் பொன்மழையை பொழிந்தார்கள் சிறந்த ஆடல்கள் பாடல்கள் இஸ்வாமித் மனிவர் ஜனகரே தங்கள் மகளாகிய ஊர்மலையை இளைய பெருமாளுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் தங்கள் தம்பி மகளாகிய மாண்டவியை பரதனுக்கும் இன்னொரு பெண் சுசகீர்த்தியை சத்துருக்கனுக்கும் திருமணம் செய்து கொடுங்கள் நான்கு வேதங்களும் உபவேதங்களும் ஒன்றுபட்டது போலே ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியை திருமணம் செய்து கொண்டார் மாண்டவியை பரதாழ்வார் திருமணம் செய்து கொண்டார் ஜனகராஜாவுடைய மனை வயிற்றிலே பிறந்த ஊர்மிடை இளைய பெருமாள் திருமணம் செய்து கொண்டார் ஜனகராஜாவுடைய தம்பியின் மகள் சுத்தகீர்த்தியை சத்திருக்கிற திருமணம் செய்து கொண்டார் சீதனங்களை நிறைய வழங்கி அம்மா சீத்தை உனக்கு கணவன்தான் தெய்வம் தெய்வன் தொழால் கொழுனன் தொழுதி எழுவால் பெய்யன பெய்யும் மழை கணவன் போன வழியிலே போகணும் ஊசி போன வழியே நூல் போகும் கணவரது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு தெரியாமல் பொருள் ஈற்றி வைக்கக்கூடாது கணவனுக்கு தெரியாமல் துணி கிடைக்கி போகக்கூடாது மாமனார் மாமியாரது அன்பாக இருக்க வேண்டும் வீட்டிலே வந்த நாற்றினார்ந்தால் பாத்திரத்தை உருட்டக்கூடாது இந்த பெண்மணி எனக்கு மனைவியாக வருவதற்கு நான் என்ன மாதவன் செய்தேனோ என்று உன் கணவனார் எண்ணி மகிழ வேண்டும் மாமியார் மெச்சிய மருமகளாக இருக்க வேண்டும் எப்போது முகத்திலே குளிர்ந்த தன்மை இருக்க வேண்டும் புன்னகையாக பூத்திருக்கணும் இதைத்தான் முதல் திருப்பொழிலே முட்டை தருவத்தி திருநகை யத்தி கிரгтиடவன முட்டிகொடுவித்து கிரும்ரங்கன ஓடு முக்கத் பரமர்க்குதுனி முக்கத் தடி கட்டி திருவரு முப்பத்து வர்க்கத்தார நடுவேனே தத்திடரை தட்டகனது ஒக்கக்கி வினை தெய்வமே வட்ட பவட்ட திவிலிய இளவா பக்த கிரியபற்றை புரவி தன்னுறுபற்ற தொழிலட்சி தொழில் ஒரு என ஓதேன்றை கொத்திற்குக்கு நட்பகுணரை வெற்றி பதிவிட்டு அற்புதமான ஞானத்தமிழ் முத்தை பத்தி திருநகை அச்சி அத்தினா யானை புன்னகை அம்மா கணவனை தெய்வமாக எண்ணி கற்பொழுக்கத்திலே வாழ்ந்து பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி கொடி என்று வாழ்த்தி அனுப்பினார் குழந்தைகளுக்கு நிறைய சீதனங்களை வழங்கினார் இப்படி திருமணம் செய்து கொண்டு ராமர் சீதையோடு அயோத்தி மாநகரத்துக்கு புறப்படுகின்றார் uruvai aruvai uladai ladai maruvai malarai maniyayoliayum aruvai ungirai gajiyai viriyai uruvai varuvai aruvai yugade